सच्चिदनंदय विश्वत्पत्तिपत्रीय व्यम नुम कायेनवाच मनसेवा बुद्ध्यात्म वनुसृतस्वभा सकलम परस्म नारायणाएति समर्पत् கவிங்கிற யோகியானவர் நிமி சக்கரவர்த்திக்கு பாகவத தர்மங்களை சொல்லுகிறார் அந்த ஒன்பது யோகிகளிடத்துலையும் நிமி சக்கரவர்த்தி பிரார்த்தனை பண்ணி கொண்டதற்கு இணங்க இந்த கவிங்கிற யோகியானவர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் எது எது கரோத்தி தத் சகலம் பரஸ்மை நாராயணாய இ சமர்ப்பயேத் ஸ்லோகத்தில் எத்து எத்து கரோத்தி தத்து சகலம் த சமர்ப்பயே தத்துனு இருக்கு அந்த தத்தை இங்கே கொண்டுக்கணும் எத்து எத்து கரோத்தி தத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேத் எதெல்லாம் நீ செயரையோ அத்தனையையும் சமர்ப்பயேத் நாராயணனை முன்னிட்டு கொண்டு நாராயணனின் பொருட்டு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் எந்தெந்த கருவிகளால் நம்ம கர்மா பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் காயேன உடம்பாலேயும் வாச்சா வாக்குனாலேயும் பாராயணம் முதலானது மனசா மனசுன்னு சொன்ன எண்ணங்களாலேயும் இந்திரிய இருவா கண்ணு மூக்கு காது தோல் இதன் மூலமாக செய்யக்கூடியது கண்ணால் பகவானோட ரூபத்தை பார்க்குறது எதை பார்த்தாலும் சரி நாராயணனை நினைச்சின்னு பார்த்தா தர்மத்தை தான் பார்ப்போம் நல்லதை தான் பார்ப்போம் ஆக இந்திரியர்வா புத்தி அறிவாலையும் ஆத்மனாவா ஆத்மனாவா அப்படிங்கிறதுக்கு நினைவாலையும் பண்ணுறது ஏற்கனவே நம்ம படித்தது பகவானை பற்றின மகிமைகளை கேட்டது அந்த மாதிரி அனுசருத சுவாவாத் அத ஒட்டி ஏற்பட்டிருக்கிற சுவாவங்கள் அதாவது யாரார் எந்தெந்த பழக்க வழக்கமான சூழ்நிலையில் பிறந்திருக்கிறார்களோ அப்படின்னு அர்த்தம் தாய் தந்தை உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கூட இருக்கிறதுனால நமக்கு அந்த சூழ்நிலையினால் ஏற்படுற சுவாவங்கள் ஆக இதுதான் நமக்கு சூழ்நிலையினால் வளரக்கூடியதான் நிறைய இருக்குது அதனால் அனுசிருத சுவாவாத் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம உறவினர்களோட தாய் தந்தையர்களோட நம்ம பழகிறத்துனால் வரக்கூடிய ஸ்வாவத்தினால என்னெல்லாம் செய்கிறோமோ அத்தனையும் பகவானின் நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதைத்தான் நம்ம வழக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் காயேனவாச்சா மனசேந்திரியர் வா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வபாவாத் கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு இன்றைக்கும் நம்ம வழக்கத்தில் எந்த கர்மா பண்ணினாலும் கடைசியில் பூர்த்தி பண்ணுற போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜலத்தை கையில் எடுத்து கொண்டு கீழே விடுற வழக்கம் இன்றைக்கும் வச்சுன்னு இருக்கும் அதுக்கு பிரமாண இந்த ஸ்லோகந்தான் காயேனவா மனசேந்திரியை வா புத்தியாத்மனாவானுசுதாவாத் கரோதி எத்ய்சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேத்த எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஓம்காரானந்த கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்களது மொபைலில் பெற